அறியும் பரஞானம் ஆனால் அபரஞானத்தில் பயன் இல்லையோ என்ன பரஞ்ஞானத்தை தெளிவுபடைச்சு சொல்லுதல் மாத்திரமேயாம் ஞானம் ஆகிய அபரஞானத்தை பத்தி விளக்கம் சொல்றது பயன் ஆனால் அவ் அறியும் நெறி யாது என்ன பொறிந்து அறிவதற்கு மேற்கூறிய மலனை அறிந்தாலும் விளக்க முடியாது எல்லாப்படித்தான் வாசனை வாசனை இதுவரைக்கும் மல்லிகை பார்த்தது கிடையாது இல்லை மல்லிகை வாசனை எப்படி இருக்கு அப்படின்னா தெரியாதம்மா கொடுத்த மண்ணே மல்லிகை நல்லா வாசனையாக இருக்கேன்மா எப்படி வாசனை இருக்கு நல்லா வாசனையாக இருக்கேன் அப்படியே ஒன்று விளக்கம் சொல்லணும்னா நீதான் அனுபவிக்கணும் சொல்லுவாங்க அப்படியே அது வந்து சொல்றதுக்கு முடியாது இந்திரியங்கள் அனுபவமே சொல்ல முடியாத சகலமா அப்படித்தான் காசிக்கு போயிட்டு வர்றாங்க காசி பத்தி எல்லாம் சொல்லலாம் எப்படியா காசி இருக்கேன்னா போனாலும் தெரியும் போகாத கண்ண பார்த்தவங்களுக்கு தெரியுது கேள்வி மாத்திரம் தெரியுமா அதுபோல சகல அந்திரங்கள் விஷயமே அழுமி தெரிஞ்சுக்கொள் ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் அதே போலதான் இப்ப தத்துவமும் முதல்ல தெரிஞ்சுக்கிறது அபிரஞானம் என்றும் தெரிஞ்சதை அனுபவித்துக் கொண்டு வருது பரஞ்சானம் என்று சொல்லப்படும் அவர்களுக்கு தான் அனுபவம் முடியல மற்றவர்கள் ஜீவன் தனையும் ஓர்ந்தொருவர் சுழ்த்தி உடைத்து மட்டவனு கவனவஞானம் உடை கொரணவாதனைகள் துளைத்திடியின் அபாவம் எனப்படும் நனவின் துளித்தையும் எளிவந்து தோன்றும் ஆனால் அந்த பலனை அறியும் நெறிதான் எங்கனம் என்ற சீடனை நோக்கி கொள்கின்றார் என்பது இந்த உடம்பென்கண்ணே பொருந்து இருக்கின்ற இவனு இயல்பை அறிந்தாரன்றி அப்பருமை அறியக்கூடாது முல்ல ஜீவ விசாரம் பண்ணலாம் பஞ்சபதி விசாரம் அப்புறம் மூன்று சரீரங்கள் மூன்று அவசைகள் இதெல்லாம் விசாரம் பண்ணாதான் அப்புறம் அதுக்கு மேலே ஈஸ்வர விசாரம் பண்ண முடியும் ஆனால் அஜீவனை அரிய முறைமே எங்கனம் வேணும் நான் அனைவருச்சுலுத்தி எவனுக்கு உடையது அவன் அவன் அஞ்ஞானத்தை கெழுப்பான் அணிவிச்சுலுத்தினை வந்தால்தான் அஞ்ஞான நாசமடையும் சமாதி நிலையில் அவர்களாக அவரை விறுத்திக்கினாலே அவன மங்கமடையும் அவனால் அந்நனைவிழித்தி வறுநிறி எங்கனம் என்ன அந்த கரண வாதனைகளை ஒழித்தால் அபாவம் என்று சொல்லப்படும் நனவீர் சுழித்தையும் எளிதில் வந்து உதயம் ஆம் என்று அந்த கண வாசனை போகணும் அதாவது இந்த ஜென்மத்தில் சம்பாரித்த வாசனை மட்டுமல்ல முன்ஜென்மன் சம்பாதிச்ச வாசனைகள் நிறைய இருக்கின்றன முன்ஜென்மன் சம்பாரித்தெல்லாம் சில சமயங்களில் வெளிவரும் இந்த ஜென்மன் சம்பாரித்து தான் அதான் தேக வாசனை வாக்குவாசல் சாஸ்திர வாசனை கம்பம் கர்மம் முதலிய அசுகாசனைகள் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும் இதுக்கு போக்குவரத்து சுத்த வாசனை பழகணும் சுத்த வாசனை நல்ல குணங்கள் தான் நல்ல குணங்கள் பழகணும் பிரச்சனைக்கு அப்படின்னா பரமாத்மாவே நான் என்ற ஒரு நிச்சயம் பிடமாகணும் அதெல்லாம் சுத்த வாசனைகள் வரும் வாசனைகள் வடகினால்தான் காரியம் நடக்கும் உலகத்திலே எல்லாமே வாசன தான் பழக்கத்தினால தான் எல்லா காரியமும் செய்கிறாங்களோ ஒழிய பழக்கம் இல்லை எந்த காரியம் நடக்காது படிக்கணும் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் படித்து எழுத்து பயிற்சி இருந்தால்தான் படிக்க முடியாது அது பழக்கம் எழுத்து போயிற்று பழக்கம் வேணும் பாடுறாங்கன்னாக்கா பாட்டி பாடி பழக்கம் வேணும் இல்லைன்னா பாட்டு வராது பார்த்து படிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு பயிற்சி வேணும் பார்க்காம படிக்கிறதுக்கு ஒரு அது விட பயிற்சி அதிகம் சின்ன குழந்தை நடந்து நடந்து பழகும் தலை விழுந்து விழுந்து எழுந்திருக்குது அது பயிற்சி பண்ணலாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன் எத்தனை தூரம் ஆனால் ஓனா எழுதி எழுதி பயிற்சி பண்ணலாம் சகலம் பயிற்சி வாகனங்களை ஓட்டுறது எத்தனை பேரும் பயில பாழகிறாங்க ஒரு பாட்டு மனம் வந்து எத்தனை தான் படிக்க வேண்டியிருக்கு அதான் பயிற்சின்னு பேர் தொடர்ந்து செய்கிறது படிச்சேன்னு பேர் அது தொடர்ந்து செய்யும்போது திடஞ்சு பேர் அதான் திடஞம் எவ்வளோக்கு எவ்வளோ திட ஜென்னம் இருக்கோ அவ்வளோ செயல்படும் அதிடஎம்னம் அது புள்ளிங்களே பாவம் அது எனக்கு ஏன் பாவம் புண்ணி இல்லைன்னா தகுதி இல்லை எந்தாலும் புள்ளி பண்ணாங்க அதனால் இடையெல்லாம் இருந்தால் தான் அது விவகாரத்துக்கு உதவும் ஜடையம் வேணாலும் அடிமீனம் வேணாலும் வாசனை பழக்கம் சம்ஸ்காரம் எல்லாம் ஒரு ஒன்று தான் அப்படி இருக்கிறதுனால இங்கே ஜென்மதி சம்பாதித்த வாசனைகளை புது வாசனைகள் சம்பாதித்தால் போக்குன்னு எல்லாம் போக அழுக்கு உடையில ஏற்பட்டால் உள்ளொரு அழுக்கு போட்டு தான் ஒரு மண் ஆறு செய்யப்பட்ட சொன்னாம்பு இதெல்லாம் செய்யப்பட்ட சோப்பு போட்டு தான் தேய்க்கிறோம் அப்போ அது போய் எதுவும் போயிருது அது தீய வாசன போக்கு நல்ல வாசனை பழகி தீய வாசனம் போகும்போது நல்ல வாசனையும் போயிடும் அப்புறம் நனைவீழ்ச்சி கொடுத்தி சுலமாகவும் சேரும் என்ன இது திறமை சொன்னார் நான் அடுத்த பாட்டில் அதை பற்றி வணக்கம் சொல்கிறேன் யோக சாதனையால் வாதனை கருணா கொழியும் அவ் யோகம் அபிநேகிரியை ஞானமன் வேதத்து அதனாதிய தொழில் யோகம் ஏகனா பொருள் தேர்ந்து அது விதி வேணும் சுற்றிறத்தன் மற்ற யாதிரு வகைக்கும் போக வேண்டிலும் ஐம்புலன்களும் இறந்து அப்புலன் அவா ஒடித்தளார் அவதாரிகை ஆனால் அம்பக்கர்ண வாதனை ஒழிக்கும் நெறி என்னும் என்று அசோடனை நோக்கி கூறுகின்றார் நீ வாசனைகள் போன சொல்லிவிட்டீங்க அது எப்படி முறையெல்லாம் ஆரம்பித்தேன்னு சொல்கிறேன் இவ்வளோ வேலை பார்த்தா தான் போவான் என்னும் போகிறதில்ல என்பதை காட்டுறான் என்பது யோக சாதனையினால் அந்த கரண உங்களுக்கு வாதனை ஒழியும் யோக சாதனை பண்ணும் ஆனால் அவ்யோகத்தின் இலக்கணம் யாது என்னென்ன அந்த யோகமும் கிரியை ஞானம் என்னும் இரண்டு பிரேதத்தால் கிரியா யோகம் என்றும் ஞான யோகம் என்றும் இரண்டு பிரகாரமாக இருக்கும் அந்த கிரியா யோக ஞான யோக இலக்கணங்கள் யாவை எனின் கிரியா என்றது முதல் சொல்கிறார் யமம் நியமம் அதனம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என என் வகையாக இருக்கும் இது ஒரு முறை சில பேர்களுக்கு இது பிடிக்கும் இந்த அட்டாங்க யோகம்னு சொல்வார்கள் கொஞ்சம் உடம்புல திடம் இருக்கும் மனதில் பயிற்சியை பண்ணக்கூடிய ஆற்றலாம் இருக்கும் அவர்களுக்கு எம் இனி இந்த ரெண்டு அடிப்படை மிக பிரதானமாக இருக்கணும் மதத்தில்னால் சொல்ல வரும் அதாவது அகிம்சை சத்தியம் அஸ்தன் அபரிக்கிரகம் அப அபரி கிரகம் செய்யணும்னு சொல்லக்கூடியது யமத்துக்கு சொல்லப்பட்டது அகிம்சை பெருக்கே இம்சை பண்ணப்படாது இது அதை பற்றி அப்புறம் விளக்கம் பண்ணிக்க வேண்டியதுதான் சத்தியம் நெய்யே பேசுதல் அது மெய் பேச அது பல பிரச்சனை உண்டு அதுக்கு விளக்கம் பண்ணிக்க சத்தியம் அஸ்தேயம் பிறர் பொருள் தீடுபடாது மறைவீனாவது வலுவீனாவது பிறர் பெரிய கள்ளமா எனக்கு சொல்வாங்க மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ பிறர் பொருள் விரும்புறாது அஸ்தியம் அபரிக்கிரகம் தேவைக்கு அது பொருள் தேகம் பண்ணப்படாது இது அபரிக்கிரகம் பிரம்மச்சரியம் அஷ்டிரம் இருக்கிறது தான் பிரம்மச்சரியம் பேர் இப்படி விளக்கங்கள்லாம் பெண்ணாக பார்த்துக்கொள்ள வேண்டிய அப்புறம் நியமம் சோசம் சந்தோஷம் தவம் சுவாத்தியாயம் இசை பெண்ணதான்னு சொல்லுவாங்க சவசம்னா அக சுத்தம் சுத்தம் சுத்தம் பண்ணி போயிரு சோசம் பண்ணணும் உடை உணவு சுட்டுப்புற சூழ்நிலைகள் உடம்பு இதெல்லாம் சுத்தம் வச்சுக்கணும் இது நீர்மே அமையும் சொன்னார் புறந்தூர்மை நீர் காணப்படும் அகந்தூன்மை வாய்மையாக காணப்படும் இது நீர் சம்மந்தம் இருந்தால் தான் தண்ணி இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது அகந்தூய்மை வாய்மை அதாவது மனதில் கெட்ட குணங்கள்லாம் போக்கி நல்ல குணங்களை பழகிறது அகந்தூர் சோஷம் சந்தோஷம் கர்மானுசாரம்லாம் கிடையாது திருப்தி வரணும் அந்த திருப்தியை வந்தால் சந்தோஷம் உண்டான சந்தோஷம் வரவே வராது சந்தோஷம் எங்கே வரும் மனது அமைதி ஆத்மா சார் ஆத்மாவுடைய ஆனந்தம் வெளிப்படும் இலக்கணம் அதாவது இலக்கணம் தான் மக்கள் அது உணராத காரணத்தினாலே வெளியில் பொருள்கள் இருக்கிறதுக்காக பானம் பண்ணுறதுனால துக்கத்துக்கு காரணமே ஆத்மாடைய ஆனந்தம் அந்தக்கான அமைதிக்கு பிறகு வரகுதுங்கிறது யாருந்தத்தினுடைய நிச்சயத்தை எந்த அளவுக்கு நாங்கள் நம்பணும் செயல்படுத்துகிறோமோ சந்தோஷம் அப்போ திருப்தி வரும் திருப்தி பிறகு வரதா ஆனந்தம் அப்போ எதுவும் எஞ்ச அடிப்படையுது பிரார்த்தனை சாரமாக இன்னைக்கு ஒரு பொருள் நமக்கு இருந்தது என்ன இது கருமத்துக்கீடாக கிடைச்சது ஒரு பொருள் போயிடுச்சுன்னா கருமத்தீடா போயிடுச்சு அவ்வளோதான் கரும கீடாக குடி பெரியதுங்கிற இடம் இருக்கணும் அப்போ மனது சமாளி கிடைக்கணும் இல்லைன்னு சொன்னால் சமான் கிடைக்கவே கிடைக்கணும் பிரார்த்தனம் நமக்கு பல பிரார்த்தனம் துர்மல பிரார்த்தம் இருந்தால் முயற்சி பண்ணணும் பலப்பிரார்த்தம் வந்து தாலாக வந்துடும் போயிடும் போற தடுக்க முடியாது வர்றதே ஒவ்வொரு தடுக்க முடியாது ரெண்டுமே தடுக்க முடியாது அழிஞ்சேன்னு திக்கணும் அதனால் இப்படி ஒரு மனோபாவம் இருக்கணும் ஆனால் இந்த மனோபாவம் சம்பாதிக்கிறதுக்கு நீண்ட பயிற்சி பண்ணாதான் முடியும் ஒரு நாள் வந்துடுது இல்லை சந்தோஷப்படும் போகும்போது துக்கம் தான் போடுவான் என்ன அபியாச பலம் இல்லை கர்மத்துக்கேடாக குளிப்பிடுதுன்னு நம்பிக்கை இல்லை வரும்போது என் கெட்டிக்காரத்துனாலும் சம்பாதிச்சேன்னு சொல்கிறான் போகும்போது அவனுக்கு எடுத்தான் இவன் எடுத்தான் அவன் கெடுத்தான் எப்படின்னு சொல்கிறான் இதனால துக்கம் வந்தால் தான் இந்த ஒரு மனோபாவத்தை மாற்றிய அமைச்சா தான் சந்தோஷம் கிடைக்கும் சந்தோஷம் இலக்கும் நம்ம அது எந்த காலத்திலேயே சந்தோஷம் இருக்கு அப்படின்னா சமாளம் கிடைக்கிது மன சமநிலை அடையுது சமநிலைக்கு பிறகு ஆத்மா வழி தான் ஆழந்தான் வெளிப்படுது வேறு வெளியிலும் கிடையாது சூழ்நிலையிலும் நம்ம அமைதியை அடைஞ்சிக்கணும் அமைதிக்கு வழிட்டு தான் பிரார்த்தானம் கூடும் பிரியும் இந்த ரெண்டு தடநம்பிக்கை இருக்கணும் அது எதுவாக இருந்தாலும் அஞ்சு இந்திரியங்கள் வழியாக அனுமதிக்கின்ற பொருள்கள் எதுவாக இருந்தாலும் அதை அடங்கி போயிடும் அதை சந்தோஷ இலக்கணம் தேவம் மனது கூர்மையே சொல்வார்கள் அதற்கு அபியாசம் பண்ணுறது தான் மனதுக்கும் இந்திரியங்களுக்கும் ஏகத்துவம் உண்டாகிறது அபியாசம் அதெல்லாம் ஒரு நாள் நல்லா வந்ததில்லை ஆனால் இலக்கணம் ஒன்று பிறகு அபியாசம் பலம் இருக்கணும் அப்புறம் தேவம் சுவாத்தியாயம் பாராயணம்னு சொல்லுவாங்க பார்த்து படிக்கலாம் பார்க்காம படிக்கலாம் அது ஒரு புண்ணிய சம்பாதிக்கிற ஒரு வழி தினசரி ஏதாவது ஒரு பக்தி நூல்கள் அல்ல ஞான நூல்கள் தொடர்ந்து படிக்கணும் சில பேர் பக்தியை எடுத்துக்காங்க ஒரு நாள் ஒரு அத்தியாயம் ஆறு அத்தியாவியம் நிறம் பண்ணிக்குவாங்க அது அப்படியே படிச்சுருந்தா மீண்டும் திருப்பாங்க மீண்டும் திருச்சி படிச்சுக்கிட்டே இருப்போம் ஒரு பாராயணம் அதனால் புண்ணியம் உண்டாகும் அந்த புண்ணியத்தினால விஷாரப்படம் பண்ணுறதுனால புண்ணியத்தை அந்த ஒரு சுற்றி வாரி ஞானத்துக்கு ஏதுவாங்க இது அவசியம் செய்யணும் நல்லா பக்தி மார்க்கணும் அந்த தோத்திரங்கள் திருவாசகம் சரஸ்வதி தோத்திரம் அல்லது லட்சுமி தோத்திரம் ஏதாவது ஒரு பாராயணம் பண்ணணும் கோவில் மரத்துக்கு போனால் என்ன பாராயணம் பண்ணணும் கேட்பாங்க ஒன்றும் இல்லையே ஆனால் அப்படி இல்லைப்பா இல்லை ஒரு பாராயணம் பண்ணால் அது ஒரு சம்பிரதாயம் வச்சுக்கணும் அதாவது புண்ணியம் சாயந்திரம் நேரம் கிடைக்கும்போது செய்யணும் அதனால் அங்கே உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் பாராயணம் பண்ணுவோம் நேரத்தில் அனுசி காலமே எடுத்துக்கலாம் இது ஒரு புண்ணியம் சுவாத்யாயம் படிக்கிறது பார்த்து படிக்கலாம் மனம் ஆனால் பார்க்காம படிக்கலாம் அது கிரமமாக அதே படிக்கிட்டே இருக்கிறது தான் இப்போ விநாயகர் கவசம் எங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க அது கவசம் அதுவும் சரி படிக்கிறது உங்களுக்கு அப்படி படித்தோம்னா உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் கழுதில் வந்தால் நீங்கும் நம்பிக்கை கூட படிக்கணும் அதே போல் தோத்திரங்கள் தேவாலம் திருவாசகம் இதெல்லாம் படித்தா பாவானுடைய அனுகரம் கிடைக்கும் என்று நம்பிக்கை இருந்தால் அதே தினம் ஒரு நாலு ரெண்டு பால் மூணு பால் பத்து பால் படிக்கலாம் இருந்தாலும் படிக்கணும் வயிற்று சம்பந்தமாக இருந்தால் அவர் ஆழ்வார்கள் பண்ண பா படிக்கலாம் இது ஒன்று எடுத்துக்கணும் இது சுவாத்தியாயம் பேர் ஈஸ்வரப்பின் நிதானம் செய்யக்கூடிய புலத்தில் ஈஸ்வாருக்கு அர்ப்பணம் பண்ணுறதுன்னு அர்த்தம் அப்படி அர்ப்பணம் பண்ணணும் அப்படி அர்ப்பணம் பண்ணால் அது அமைகன்னு சுற்றி வரலாம் ஞானத்துக்கு ஈஸ்வர பண்ணுறதுனால நமக்கு எந்த நஷ்டங்கள் லாபந்தான் தானே வச்சுக்கிறதுனால அவருடைய சுகத்தை விட அதிக சூழலாம் கிடைக்கும் எந்த பொருள் எனது நான் கருத்தா போட்டான்னு சொல்றோம் அது சுகம் உண்டு அடுத்தபடியும் துக்கம் உண்டு ஈஸ்வனுக்கு அர்ப்பணம் பண்ணதுனால அந்த வேணும் சுத்தம் ஏற்படும் அவர் வாங்கிட்டு தான் வச்சுக்கிறது இல்லை அவருக்குன்னு தேவை இல்லை நம்ம கொடுக்குற முன்னேற்றம் வந்து ஜீவனம் பண்ணுறது அவசியம் இல்லை அவருக்கு உதாரணமாக அடிக்கடி சொல்கிற மாதிரி இன்னும் கல்யாணம் முறையில் பயன்படுத்தியிருந்தா சம்பாதிக்க தாய் தந்து கொடுப்பாங்க அப்படி கொடுத்தா தான் நல்லது தானாக செலவு பண்ணாங்கன்னா அவன் உறுதி உறுதிவே மாட்டான் அவன் கொடுத்து விடணும் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இவனை நன்மைக்காகத்தான் செலவு பண்ணுவாங்க அப்படின்னு கெடுவு செலவு பண்ணுறதுங்க மிச்சம் வச்சு கல்யாண காட்சியெல்லாம் வீடு வாங்குறது செய்யறது எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க நேரத்துக்கு சோல் கிடச்சிடும் அப்படியே மாதிரி தோழி போகலாம் அதுபோல் ஈஸ்வரன் நமக்கு தாய் தந்தேருமே தாய் மற்றவன் மின் நமது சொன்னார் உண்மை சாயத்து அவங்க தான் அவருக்கு நாம் செய்யக்கூடிய பொண்ணுகளை அர்ப்பணம் பண்ணிட்டோன்னா அதெல்லாம் வந்தார் ஒரு ஞானமாக இருக்க தேராகிட்டான் அதனால் லாப தேசங்கள் எல்லாம் போட்டோம்னா அந்தவங்க சுத்தம் பண்ணுறாரு சுத்தம் பண்ணால் என்ன அர்த்தம் கிடைக்கணுங்களை நீக்கிறான்னு அர்த்தம் நீக்கும்போது சச்சியானந்தம் பானம் ஆகிறதுக்கு உஷார சித்திக்குது உஷார வரை ஞானம் சக்திக்கும் நானும் தான் பண்ணுறேன் எத்தனைமோ வருஷமா என்ன காணமென்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும் ஒன்றா என்ன இல்லை உன் ஜமங்கள செஞ்சு சுத்தம் பிறந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வரும் என் ஜென்மங்களில் பெரும்பாலும் ஆரம்பம் முடிஞ்சுன்னு தொடர்ச்சி தான் நாளாக தான் செய்யும் இருந்தாலும் கால நேரத்தில் அப்பேசமாட்டும் பிரதான பேர் இந்த ரெண்டும் ஈயமனியமத்தில் அடங்கும் நேரம் பெறமனியம் ஆசனம் ஆசனங்களே எனக்கு உலகம் பிற பிரபலமாக இருக்குது அட்டாங்க தெரியல ஒரு பகுதியாக அது போன்ற சொன்னாரன் ஆசனங்களே யாரும் பலவாதீர்கள் இந்து மதத்தை மரணமாக புகுத்துகிறார்கள் அப்படின்னு அறிக்கை விட்டார் அவருக்கு அப்படியே என்ன அர்த்தம் மேலாடுவே மதிப்புங்க அர்த்தம் ஆச்சு நிறைய பேர்கள் அப்படியாசம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சா அவருக்கு பயப்படுறாரு அவர் இங்கேருந்து ஆயிரக்கணக்கான மதம் மாற்றம் பண்ணலாமா அங்கே செய்யப்படாதான் அவர் கொள்கை அப்படி ஆகவே அந்த அளவுக்கு இப்போ மேலாண்ன பிரபலமாக இருக்குது அதுக்காக அந்த ஆசனங்களே செல்வாசனங்கள் எண்பத்தி நாலு சொல்வார்கள் அதில் சில ஆசனங்கள் தான் பயிற்சி கோயம்புத்தூர்லாம் இயற்கை வைத்தியத்தில் எல்லாேருக்கும் ஆசிரப்பயிற்சிக்கு ஒரு மணி நேரம் கொடுப்பாங்க ஒரு மணி செய்ய முடியாது கல்வேறு வேணாலும் வச்சுக்கலாம் நேரம் இயற்கை வைத்தியம் நல்ல வைத்தியம்தான் ஆனாலும் நேரம் நிறைய வேணும் யோகாசனம் பண்ணுறதுக்கு பிராணாயம் பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த பக்குவம் செய்து கொடுக்கறதுக்கு புல் தண்ணி அருகம்பு தான் அறுவை அப்புறம் பொடிகள் அது எதுவும் பண்ணி கொண்டு வேணும் நம்மளால் தயார் பண்ணிக்கிறதுக்கு நேரம் இருக்கணும் அதோட நாக்குரிசியை கட்டுப்படுத்தணும் இல்லைன்னா முடியாது சாப்பிட முடியாது இந்த இயற்கை வித்தியத்தில் எந்த ஆகாரம் பேணும் அந்த ஆகாரம் மட்டும் அது நியமங்கள் இருக்குது என்ன நல்லது ஆரோக்கியம் தான் நல்லா செய்ய முடிகிறது ஆரோக்கியம் கிடைக்கிறது இல்லை அல்வா பகுதி அப்படி இல்லை எது வேணால் எனக்கு அறுபது கொடுத்துருங்கன்னு வாங்கிக்கலாக அப்புறம் சைடு பின் பக்க விளைவுகள்லாம் ஏற்பட்டு பல தொந்தர்களை அனுபவிச்சது தான் சரீரமே அனுபவிச்சிருக்கு அது விட்டாச்சு ஆகவே இந்த ஆசனம் என்பதை முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம் அது நோய் உள்ளவர்கள் தான் ஜீவன் கட்டாயம் இல்லை நோய் இல்லாதவங்க செய்யலாம் பொதுவாக உணவு ஆரோக்கியம் உண்டு ஆசனம் அப்புறமேல பிராணாயாமம் அதிகளை சேர்ந்தது தான் அது பிராணாயாமம் பல விதமாக சொல்லுவார்கள் ராசக போகிற கும்பகம் அதில் அதாவது ராசகம் எழுத்தல் பூரகம் கும்பம் நிறுத்துறது பூரகம் ஒன்றா விரது இடையில் கும்பகம் நிறுத்துது இல்லை பாயி கும்பகம் ஆந்திர கும்பகம் சொல்லுவார்கள் அது மந்திர சகித பிராணாயாமம் மந்திர சகித பிராணாயாமம்னு சொல்லுவார்கள் ஓம் என்ற சத்தத்தோடு எழுத்துக்கிட்டு செய்கிறது உண்டு சும்மா செய்கிறது உண்டு அப்படி செய்யும்போது தியானம் பண்ணலாம் இந்த பயிற் பழக்கங்கள்லாம் அதில் உண்டு இது மூச்சுப்பயிற்சின்னு பேர் தமிழ் இல்லை மூச்சு பயிற்சி என்ன பண்ணுது காற்றை இழுத்து அடக்கி மெல்ல விற்கிறதுனாலே இழுக்கிற ஒரு பங்குன்னா விரது ரெண்டு பங்காக இருக்கணும் உடம்புக்கு உள்ளே இருக்கின்ற அந்த கருவெல்லாம் விரிகின்றன அதுதான் லாபம் வெறியும் போது அந்த ரத்தம் உறைஞ்சி கிடைக்கிற ரத்தம் சுண்டிருக்கிறதுன்னா வெளிப்படும் புதி ரத்தம் பாயும் சுருத்திருப்புண்டாம் இதெல்லாம் அனுகூலம் உண்டு இந்த பிராணகத்தின் பயன் சொல்கிறாங்க அது அனுபவத்தில் பார்த்தவங்களுக்கு தெரியும் பிரத்யாகாரம் இந்திரியங்கள் அஞ்சு இந்திரியங்களும் அஞ்சு விதமாக போயிட்டு தான் இருக்கும் அது போகாமல் தடுத்து நிறுத்துறது அப்புறம் அத்தியாகாரம் வேறு அப்படி தடுத்து நிறுத்தினதை தாரணை ஏன்னா ஒருமுகப்படுத்தி உளுமுகமாக்கூடிய ஒரு பயிற்சிக்கு தாரணுன்னு உளுமுகமாக்கின பிறகு அது தியானத்தில் போய் செலுத்தணும் முதல்ல இந்திரியங்களை விழுமுகமாக்காமல் தடுக்கணும் இந்திரியங்கள் மூலமாக போகிற மனதை தடுத்து நிறுத்தின பிறகு அதை மனதை உளுமுகமாக்க ஒரு பயிற்சி தாரணை உளுமுகமாக்கிற அந்த மனதை ஒழுங்குபடுத்தணும் தியான பயிற்சி ஆனால் தியானம் படமாக சொல்லுவார்கள் அது இலக்கண தனியாக உங்களுக்கு அடிக்கடி சொல்லப்பட்டன தான் அப்புறம் ஆன பிறகு சமாதி சமாதி சொல்லப்பட்டு சைக்கிர சமாதினு சத்தானுத்தம் சத்தான அணுவித்தம்னு சொல்லுவார்கள் வேளாண் சார் ஆறு சமாதம் சொல்லியிருக்கார் அதாவது திருஷான வித்தம் சத்தாமித்தம் என்று அங்கே அப்புறம் சம நிர்வகிப்பென்று முன்னேதான் சொல்லி உள்ளும் பறவும் என்று பிரிக்கிறார் அது விதம் இப்படி சமய நிலையத்தில் அபியாசம் இவ்வளவு நேரம் உடல் ஆரோக்கியம் சூரிய சாதகம் குருமுகமாக பயிற்சி பெற்று இருக்கணும் தான் முடியும் இப்படி செய்கிற செய்யலாம் இல்லாத என்ன பண்ணுறது என்ன அடுத்த சொல்கிறார் அதாவது ஞானயோகம் என்பது அடுத்தது சொல்கிறார் இப்போ நம்மளாம் சேரும் ஞானமென்னு பேரும் ஏகமாயுள்ள மெய்ப்பொருளை வேதாகமங்களை ஆராய்ந்து நிச்சயம் பண்ணிக்கொண்டு இதை பரவ ஞானம் சிரவணம் சிரவணமான பிறகு வேதாகமங்கள்லாம் பரிசீலனை பண்ண பிறகு பிரபஞ்ச சத்தியம் பிரபஞ்சம் மித்தை நிச்சயம் பண்ணுறோம் இதெல்லாம் பரவ ஞானம் அப்புறம் பிறகு இதுக்கெல்லாம் இந்த யோக மார்க்கத்தில் சொல்லப்படுறதெல்லாம் தேவையில்லை செஞ்சால் கொஞ்சம் நல்லதுதான் கடுவில் இல்லை ஆனாலும் செயலனாலும் இந்த மாதிரி ஞான மார்க்கத்துக்கு விசாரம் தான் பிரதானம் சிரமணம் மன நித்தியாசம் அதில் ஆராய்ந்து நிச்சயம் பண்ணி கொண்டு பின்னர் ஞான நீட்டை கூடி பிறகு சிறுவனமான மனம் மனமான நித்தியாசம் இதுதான் ஞான நீட்டானு நீக்கி அதிஷ்டானத்தை பார்க்கறது இப்படி அபியாச பலம் அத்தியாசம் பேர் ஞானத்தை கூடி அதுவென்றும் இதுவென்றும் சுட்டி அறியும் சுட்டறிவெல்லாம் இறந்து அப்போது அதிஷ்டானத்தையே பார்த்து பார்த்து பலவென்னா கிபிடி தோற்றம் போய் இது அது எங்களை பாவனையெல்லாம் போயிடும் கரணம் அசைவரின் டல் அந்த இந்திரியங்களெல்லாம் பாடாம சாம் நிற்கும் சமாதி கூடும் ஆனால் இவ் யோகத்தை அடையுமாறு ரெண்டு யோக சொல்றீங்களே அடைய என்ன வழி என்ன கேட்டா அந்த இருவகை யோகத்தினை அடைவதற்கும் ஐம்புலம் மூலம் இறந்து போக வேண்டும் ரெண்டுமே ஐம்புல சேட்டையெல்லாம் இருக்கக்கூடாது சச்சி சிந்தி ஆக்கரான்னு சொல்லக்கூடிய ஐந்து இன்னும் இருக்கின்றனவே அது ஒரு சத்தா பரிசா ரூபரசு சொல்லக்கூடிய விஷயங்களே நாடு தடுக்கணும் அப்படி தடுத்தாதான் மேலே சொல்லப்பட்ட ரெண்டு யோகங்களுக்கும் அடிப்படையாக அமைஞ்சிருக்கு சரி ஆனால் இவ்வழம்புலன்களும் இறந்து போவும்படி செய்தற்கு உபாயம் எங்கனும் அது என்ன உபாயம் சொன்னால் ஐந்து அவாவினி ஒழித்தலால் அப்புலன்கள் அனைத்தும் இறந்து போவோம் இந்திரியங்கள் ஐந்து இந்திரியங்கள் ஐந்து விஷயங்களை பற்றி கொண்டு போகின்றன அப்படி போறதை தடுக்கணும்னு சொன்னா ஆசை நீக்கணும் ஐந்து விஷயங்கள்ல உள்ள ஆசையை நீக்கணும் தான் ஐந்து வழியாக செல்லக்கூடிய அந்த மனதை தடுத்து நிறுத்த முடியும் தடுத்து நிறுத்தினால்தான் உள்ளே நித்தியாசனம் பண்ண முடியும் நித்தியாசனம் பண்ணணும்னு சொன்னா ஒரு மரணம் பண்ணலாம் மரணம் பண்ணால் சிறுவனம் பண்ணலாம் சிறுவனம் பண்ணுறதுக்கு மூச்சு மூச்சத்து வேணும் விவேக வைராக்கியம் தொடர்ச்சி விவேக வைராக்கிய வேண்டும் இவ்வளவும் ஒன்று கூட தொடர்பு உண்டு அடிப்படை என்னன்னா ஆசையை நீக்கணும் இந்திரியங்கள் மூலமாக மனசு செல்லக்கூடிய அந்த ஆசைகளை தடுத்து நிறுத்தணும் அப்படி நிறுத்தினா தான் புலன்கள் ஒழுங்கும் புலன்கள் ஒழுங்கினா தான் மேலே சொல்லப்பட்ட யோக மார்க்கத்தில் எது நமக்கு சாத்தியமோ கடி கையாடலாம் இல்லைன்னு சொன்னால் ரெண்டு யோகங்களும் கைகூடாது என்பது இந்த சொல்லி அடுத்த பாட்டில் கொஞ்சம் வளர்க்க போனார் எனவே ஏமாக்கப்பட்டது புலன்கள்ற்ற செல்லும் அவவும்ும் கரண கொழியும் என்பதற்கு உதாரணம் புரிந்தெங்க கண்டுகொண்டிருக்க கண்ட அறிவே விட்டால் இந்திரன் அக் அமன் இறுதி வர்ணன் வாயு குபேரன் சொல்லக்கூடிய எட்டு திக்கு விலை கொண்ட இந்த உலகமானது இன்னும் பத்துன்னு சொல்வார்கள் ஆகாயம் பூமி அர்த்தம் எங்கன்னும் அடங்க எல்லாமும் ஒரு சேர சூனியமாதாக கண்டு கொண்டு இருக்க சூன்யமாக பார்க்கணும் சூன்யா பிரம்மஸ்வரமாக பார்க்கணும் நாமரூபங்களை நீக்கி அதிஷ்டானமாக ஒரு பரம்பரம் தான் இருக்கிறது என்று பார்க்கணும் அப்படிப்பட்ட சூன்யமாதாக கண்டு கொண்டு இருக்க இதுபடி ஒரு விருத்தி இருக்குது பரமஸ்வரவம் தான் கண்ட கருத்தையும் அறையாவிட்டால் அப்படிப்பட்ட எண்ணத்தையும் நீக்கணும் எண்ணம் இருக்கிற விருது சரி அப்படி எண்ணமும் நீங்க நிறம் தான் சமாதினு இது போல சுழித்தி போகல சொப்பனத்தை இல்லை விவகாரம் பண்ணிட்டு இருந்தோம் சொப்பனும் சுளுத்தி போகும்போது எல்லா எண்ணங்களும் விட்டுணும் ஒரு எண்ணம் கூட இருக்கக்கூடாது சொப்பனம் கண்டு என்ன பணக்காரன் ஏழு ப பலவான் பலம் இல்லாதவன் எந்த எண்ணங்களும் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் மரமே சுழித்தி கிடைக்க சுழித்து வராது ஒரு சுளுத்தி அவசைக்கே எண்ணங்கள் முழுமையாக நீக்க வேண்டும் இல்லைன்னு சொல்லிட்டு வராது அதுபோல் இந்த பிரம்மஸ்வரபம் எங்க எழுதியிருக்கிறது என்று பார்த்தாலும் கூட பார்த்த பார்வையும் நீக்கணும் அந்த எண்ணமும் விட்டுவிடணும் விட்டால் என்ன லாபம் அண்ணம் எட்டுக்கு எங்கண்ணுமாய் ஆனந்தத்தை இன்னும் உலகங்களில் மூன்று உலகங்கள்லேயும் எல்லா இடங்களிலும் எட்டு திக்குகளும் அந்த பரம்பொருள் அனுபவமாகும் பரம்பொருள் என்ன ஆனந்த வடிவம் தான் அதனால அத்தகைய ஆனந்தத்தை கண்டுகொண்டிருக்கும் வண்ணம் கணத்தில் வந்து விதிக்கின்றேன் ரொம்ப நேரம் ஆகிறது இல்லை தீபத்தை ஏற்றுங்க சரியான தீபத்தை அப்போ போயிடும் இருந்தேன் கொஞ்ச நாள் இருந்து அப்படி சொல்றதுக்கு யோகதி இல்லை அதுக்கு இருளானது எழுச்சது கண்ட ஓடவே சுபம் முடியாது அடி போல ஆவரணு ஏற்பட்ட உடனே அந்த மனவானது சுவர்வத்து தரிசனம் பண்றது பண்ணும்போது உடனே சத்து ஞானம் உண்டாகும் அதுதான் சமாதானிலையும் பெரும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பார்க்கணும்னு சொன்னால் நீத்தியாசனம் செய்தால் பலம் இருக்கணும் பலம் இருந்தால் தான் கூடும் இல்லைன்னா கூட ஆசையும் ஆகவே ஆசையை விட்டால் தான் முடியும் என்பதை அடிப்படை கருத்து எந்த யோகம் செஞ்சாலும் ஆசாபாசம் இருக்கூடாது ஆசாபாசம் நீங்கி போச்சுன்னு சொன்னால் எந்த அளவு நீங்குதோ அது ஏதும் சொல்வோம் காயம் அவதி நாலு பிரிவு வச்சுக்கலாம் நாலு பிரிவுகளில் அழிவு பெரிய நீக்கினால்தான் சமாளிக்கப்படும் அழிவு பெரிய நீக்கினா கொஞ்சம் நீக்கினா கொஞ்சம் கொஞ்சம் மனம் ஒழுங்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் இதெல்லாம் ஒன்றா ரெண்டு நாள் வந்துறதில்லை வராமலையும் போகிறதில்ல இப்போ என்னக்கா காலதாமதம் ஆகும் அவ்வளோதான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் கூடுங்கன்னு அர்த்தம் காசிக்கு போகிறதுன்னா ஒன்றே நாள் கூட போகலாம் விமானம் இருந்தால் இல்லை என்னாக்கா ரயிலில் போனால் ரெண்டு நாள் ஆகும் பஸ்ஸில் போனாங்கன்னா ஒரு நாள் கூடும் அல்லது மாட்டு வேண்டிய போனால் ஒரு மாதம் கூட ஆகும் நடந்து போனால் மூணு மாதம் கூட ஆகும் எப்படி போய் சேரலாம் மரிசு பண்ணலாம் அதுபோல் இங்கே சாதனங்கள் தீவிரமாக இருந்தால் இன்றைக்கி இப்போ கூட வந்துடும் விமானத்தில் போகிற மாதிரி சாதனங்கள் அது படிக்கிறமாக சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தவன்னா ஒரு நாள் கூடும் ஆக இலக்கணம் தெரிஞ்சுக்கணும் காசு முறை வடி தெரிஞ்சுக்கணும் வழிமுறை தெரிஞ்சுக்கிட்டவனால் போய் அப்போ என்ற ஒரு நம்பிக்கை ஒன்றும் போயிட்டு இருக்காங்க இப்படி நடந்தே போயிருக்காங்க நடந்து போயிட்டு வந்திருக்காங்க அதனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் எதிர்பார்த்து செயல்படுறதுக்கு இலக்கணம் தெரிஞ்சிக்கணும் அந்த இலக்கணம் தான் ஒரு சொல்கிறது சொன்னதுனாலே கேட்டதால் வந்துடுறதில்லை தெரியாமையும் நான் காதில் செய்ய முடியாது காசுக்கு போகிறதுக்கு வழிபடு தெரியாமல் யாத்திரை பண்ண முடியாது போக போக கெடிக்கிட்டே போகலாமா சில பேர் தவறாக சொல்லுவாங்க உண்மையும் சொல்வாங்க அது தவறேற்படும் நான் முதல்ல நல்லா திட்டமாக தெரிஞ்சு எழுதி வச்சுக்கணும் அவருக்கு சொல்லும்போது இவங்க சொல்கிற சரி தான் இதை பரிசீலனை பண்ணிக்கலாம் அப்படின்னா சில பேர் குறிஞ்சினர் சொல்லுவார்கள் அந்த போக போனோம்னா போக முடியும் அவர் சொல்கிறாங்க ஓ நம்ம கேட்டு எழுதி வச்சுக்கிறது சரியாக இருக்குது நினைச்சோம்னா தொடர்ந்து போகலாம் இல்லைன்னாக்கா அடுத்தவங்க கேட்கிறது உட்காந்துக்கிட்டு எதிர்பார்த்திருக்கலாம் ஆகவே முதல்ல முறைகள் தெரிஞ்சு கஷ்டம் இந்த தோளமாக போகக்கூடிய காய்ச்சறத்துக்கே மிக மிக உஷாராக இருக்கணும் இது சூட்சம் இது இங்கே போகிறது இல்லை வர்றதில்லை உக்காந்தேரத்தில் செய்ய வேண்டியது தான் இருக்கலாம் ஆனாலும் மிக உண்மை ஆனதுனால அதிர்ஷம் சூட்சமாக விஷயங்கள் சாஸ்திர பயிற்சி இருக்கணும் சாஸ்திர பயிற்சி இருந்தால் தான் கடவுள் வரும்போது சமாளம் சமாளம் கொடுக்கும் ஏன்னா கொடுக்க குருமாக தெரிஞ்சிருக்கணும் சந்தேகம் குருவும் கேட்டுக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இது நம்ம உள் விஷயம் இது வெளி விஷயம் அல்ல உள் விஷயம் அதிசூட்சமானது வேக வைராக்கியம் இதெல்லாம் தேவைப்படும் ஆகவே அதனால் ஆசையை விடவிட ஆய்வரும் இன்பம் என்ன அவன் அநிலைய பேரா இயற்கை தேர்வுன்னார் உள்ளு வியாபாரத்தில் கடைசி பாட்டம் தான் அதுதான் சமாத நிலை என்று விளக்கம் கொடுக்குறார் அது உரையில் சொல்லலாம் இதே உடனார் சொல்லுவார்கள் எல்லாவற்றிற்கும் ஆசை தான் காரணம் அவ அறுத்தல் என்ன வச்சிருக்காரு அவா வந்து அவா இலக்கரம்னு சொல்லலாம் அவ அறுத்தலும் சொல்ல அறுக்கணும் அது அது ஆனால் போகாது நம்ம அறுத்தாதான் போகணும் அடிப்பட்ட இல்லை தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் ஆசை நீக்கம் தான் ஞானமாக மட்டும் இல்லை லௌகத்திலையும் அப்படித்தான் லௌகிகத்திலையும் நாம் எந்த லட்சியம் வைத்துக் கொண்டு வாழ்கிறோமோ அது லட்சத்தில் தான் ஆசை இருக்கணும் இல்லையா மத்தியில் ஆசை இருக்கக்கூடாது உதாரணமாக ஒரு வியாபாரம் பண்ணுறான் லட்சக்கணக்கோட சம்பாதிக்கிறான் ஒரு சம்பாதிச்ச பணத்தை எப்படி வச்சுக்கணும் என்ற ஒரு பக்குவம் இருக்கணும் அவனுக்கு இல்லைன்னு சொன்னாக்கா அவரை கடி விடி விடு அடி சூது குதிரை பந்தி அதையும் சேலை பண்ணிடலாம் போயிடுச்சு காலியாக போயிடும் அப்போது பிறாசை இருக்கக்கூடாது நம்ம குடும்பத்திற்கு இந்த பணம் நிறையா வந்துச்சு நம்ம யோகத்துக்கு அது எந்த வகையில் சாஸ்திரமும் செய்யணும் செஞ்சால் தான் நம்ம புண்ணிய புகழ் உண்டாகும் இப்படிப்பட்ட ஆசிரியும் இல்லையா குறுக்குளில போய் ஆலம்பர வாழ்க்கையில் ஈடுபட்டு அது செய்வாடையானால் பணமும் போகும் பாவமும் வரும் பலியும் ஏற்படும் அதுபோல லௌகிகத்து கூட இந்த ஆசையை நிற்கணும் ஒரு சார்பு ஆசையை நீக்கி ஒரு சார்பு கொள்ளணும் இங்கேயும் அப்படித்தான் லௌகிக ஆசையை எடுத்து ஆத்மாசையும் ஆசை உண்டாகணும் இதை மூச்சு இச்சை பேர் ஜீவன சுத்தம் ஞான இச்சைன்னு பேர் உடைய விடுத்து உள்ள ஆசை வைக்கணும் இல்ல முடியாது பட்டுக பட்ட பட்டினை பற்றுக பற்றிக் கொண்டிருக்கா இல்லைன்னா விட முடியும் ஒன்று சொருபத்தையை பட்டிக்கொண்டு இது விடலாம் இல்லைன்னு சொன்னாங்க உபாசன மூர்த்தியை பற்றி கொண்டு உழவை சேர்ந்து விடலாம் இல்ல லௌகிகத்தில இருந்தாங்க நல்ல சசங்க சாக பட்டிக்கொண்டு துஷ விடலாம் இல்லை கல்வி மாணவர்களாக இருந்தாங்க கல்வியில் பற்று வைத்து கொண்டு கல்விக்கு புறம்பாடுகளை ஆசைகளெலாம் விட்டுடலாம் ஒவ்வொன்றையும் எது நமக்கு லட்சியமோ லட்சியத்துக்குரிய ஆசைகள் வைத்துக்கொண்டு அலட்சியத்தில் ஆசைகள்லாம் விடணும் விடணும் ஒன்று நடக்கா லவியத்துலையும் விட முடியாது ஆன்மீகத்துலேயும் முடியாது எந்த முடியாது அதனால தான் ஆசைகளை பண்ணி எதை விடணுமோ விட்டாகணும் எதை கொள்ளணுமோ கொண்டாகணும் அப்படி செய்வோமே ஆனால் வாழ்க்கையிலே தௌக்கிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி அண்மை வாழ்க்கையா இருந்தாலும் சரி பயன்பெறுமா உங்களுக்கு இல்லைன்னா பயன் அடையாது ஒருங்க வேண்டிய வனத்தின் வரவும் ஒரு தமிழ் வேதம் உரைத்தலா நோயிரு வகையா நம்புற சார்பை அறுக்குமாறு எ எங்கனம் என்று நோக்கி கூறுகின்றார் அது ஆசை அடிப்படை நீக்கணும் என்று சொல்றீங்களே அதுக்கு எதாவது வழி இருக்கா என்று கேட்டா என் பாட்ட சொல்ற வீடைய கருதினும் ஐம்புலன்களையும் அடல் வேண்டும் என்றும் அவ்வைந்தும் அழுதற்கு அவற்றால் அனுபவிக்க விரும்பி வைத்த பொருள்கள் அனைத்தினையும் ஒருங்கே உடல் வேண்டும் என்றும் தேவர்களும் தோத்திரம் பண்ணுகின்ற ஒப்பற்ற தமிழ் வேதமாகிய திருவள்ளுவர் பையன் கூறுதலின் திருவள்ளுவர் சொல்லார் அவர் நூலைபுறத்தாரம் எல்லாவற்றும் எங்கேயும் மனதை அடக்க நடக்குதுன்னு தோட்டியான் ஓரெய்தும் காப்பான் வைப்பிற்கு ஒரு விட்டு சொன்னார் தோட்டியான் தோட்டியம் அந்த வைதாகியத்தினாலும் ஓரைந்தும் காப்பான் ஐந்து புலன்களையும் வகைப்படுத்தி அடங்கிக் இருக்கானே வரண் என்ன வைப்பிற்கு ஒரு வித்து என்ன அவன் ஞானம் அடையறதுக்கு அதான் மூல காரணம் வித்து காரணம் சொன்ன அப்படி திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்கார் அதனால உன்பரும் போட்டு வந்தார் கூட போட்டக்கூடிய திருவள்ளுவர் குரல் அது பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதே வந்தார் மகிழ்வதில்லை பிறப்பெண்ணும் பேதமை நீங்க அறியாமை நீங்கிறது என்ன செய்யணும் சிறப்பெண்ணும் செம்பொருள் சிறப்பு என்று சொல்வது தான் முத்தி செம்பொருள் ஞானம் அதான் பிரம்மசர்பம் காண்பது அறிவு அதுதான் நம்முடைய ஞானம் என்று சொல்வது ஆக இப்படி அந்த திருவள்ளுவர் பயன் கூறுவதின் உயிர் சார்பு பொருட்சார்பு என்று இருவகையாய் உள்ள நமது புறச்சார்பினை முன்னர் வெறுத்து பிறந்து பின்பு அதன் அதன்கண் வைத்த அவாவினை அறுத்து பின்பு பஞ்சேந்திரியங்களையும் விடயங்களையும் காணுந்தோறும் எழுந்து செல்ல ஒட்டாது உள்ளடக்கி இந்த முறையே ஒவ்வொன்றாக நீத்து சென்று யாவராலும் அறிதற்குரிய அந்த செவ்விய மெய்ப்பொருளை அறிவது ஞானமெனவும் அந்த ஞானத்தால் அஞ்ஞானத்தை கெடுப்பது வீடெனவும் விளங்கானிற்கும் மகளின் ஞானமும் வீடும் இவைகள் என்று அறிவாயாக என்ற படிக்கிறவங்க ஆசையை போக்குறதுக்கு துறையாக வந்தவனுக்கு மீண்டும் குடும்பத்திலே பற்றி இருக்கத்தான் செய்யும் அதை பற்றியும் மாற்றி அமைக்கணும் அப்புறம் வீட்டுக்கு போகணும் என்ற எண்ணத்தை விழுத்து விடுத்தாலும் கூட அது குடும்பத்திலே அனுபவித்த அந்த அனுபவங்கள் எல்லாம் ஞாபகத்து வர தான் செய்யும் அதிலையும் உதாசீனப்படுத்தி மாற்றி அமைக்கணும் அதன் பிறகு மனதை சாஸ்திரத்திலேயே செலுத்தணும் இப்படின்னா பல தொந்தரவு இருக்குது இதெல்லாம் அபியாசம் பண்ணணும்னு சொல்லக்கூடாது விலத்தில் உள்ளவர்கள் எப்படி அவர்களுக்குன்னு சொன்னால் அவர்கள் கடமை நிமித்தமாக இவர்கள் வாழ்க்கை செய்தாரா தானாகவே அந்த ஆசையை நீங்கிறோம் கடமை உணர்ச்சி வந்தேன்னா ஆசை நிமித்தம் இருக்காது அதுதான் அவர்கள் வழி இப்போது இந்த முறைமையை பத்து விதமாக வர்ணிக்கிறார் முன்பு இருவகை சார்பாகிய புறப்பட்டினை ஒழித்து முதல்ல இருகை சார் புறப்பட்ட நீக்கணும் சன்னியாசியை விட்டு போகலாம் இடத்துள்ளவர்கள் ஆசையை நீக்கணும் இங்கே அப்படித்தான் கடமை வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் கண் வைத்த அவாவினை அறுத்து அதில் இருக்கின்ற ஆசையை நாசம் செய்யணும் அதற்கு மேல் காணப்பட்ட விடயங்களில் எழாமல் எந்திரிய நிகிரகம் பண்ணி இந்த பொருள் நமக்கு வேண்டாமெல்லாம் நிச்சயம் பண்ணலாம் உடம்பு எடுத்து போகல அல்ல ஆனால் அது பார்க்கும்போது செய்யும் சாப்பிட்லாமே இருக்கும் நமக்கு இல்லையானாலும் அடுத்தவங்க சொல்கிறேன் சும்மா சாப்பிடுங்க ஒன்றும் பண்ணாது அதனால் என்ன அப்படிம்பாங்க சரி கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்படிம்பாங்க சரி தாட்சன்யம் பார்க்கணுன்னா கொஞ்சம் ஏற்றுக்கலாம் ஆனாலும் அது நிச்சயம் இருக்கக்கூடாது அவங்களுக்காக சாப்பிட்றது அப்படியே எனக்கு விருப்பம் இல்லை என்ற நிச்சயம் இருக்கணும் அதே மற்ற பார்த்துக்க வேண்டியதுதான் காணப்பட்ட விடயங்களில் இழாமல் இந்திய நிகரகம் பண்ணி அதற்கு மேல் முன்னர் ஏறி இருந்த கரணவாதனையை ஒழித்து முன்னாலே சம்பாதிச்சது ஜென்மனி சம்பாதிச்சது அதெல்லாம் இருக்கும் அதற்கு எதிரே வாசனைகளை பழகி அது போக்கணும் அதில் குற்றங்கள் காணணும் சினிமாவில் அதிகமாக பார்க்கணும் ஒரு ஆசை இருக்கும் சில சினிமா பயிற்சி சொல்லுவாங்க அது போக்கணும்னா சினிமாவில் வரக்கூடிய கழுதில் சிந்தனை பண்ணணும் கண் எரிச்சல் காசு நஷ்டம் முதல்ல அதே சட்டை கிளிக்கிறது பீக் ஃபேக்டரிகளில் பணம் இழக்கிறது வேலை இப்படி சிந்தனை பண்ணணும் அப்படி சிந்தனை பண்ணி துக்கம் பண்ணி கண்டாங்கன்னா அவர் இப்படி எரிழி எண்ணங்கள் அப்படி வளர்கணமுன்னா அதை விடலாம் இதே எல்லா விஷயங்களும் நான் எந்த விஷயங்கள் நாம் விடணுமென்னு நினைக்கிறோமோ அது விஷயங்கள் குற்றம் காணணும் ஏழை எண்ணங்களே பார்க்கணும் அப்படி பார்த்தாலும் உடம்பு முடியாது உடம்புடைய முடியாது முன்னர் ஏறியிருந்த கருணவாதனியை ஒழித்து அதற்கு மேல் நனைவீர்த்தி உழுதியை பெற்று இது கிராம மாறுறாரு உடனே அழைச்சி வந்துடாது கடைசி வச்சுக்கலாம் இது அதற்கு மேல் அஞ்ஞான நிவிற்சி பண்ணி அஞ்ஞா நிவர்த்தி வச்சுக்கலாம் அஞ்ஞானத்தை போக்கணும் அதாவது பரவஜானம் ஆவரணம் ரெண்டு விதம் லவானாபாதி காவணம் அஷ்டாபாத ஆவணத்தில் அஷ்டாபாதம் அதில் போக்கணும் அதை வச்சுக்கலாம் இங்கே என்ன போட்டவங்க மாறிவிட போட்டுக்கலாம் அதற்கு மேல் ஜீவதர்சனம் பண்ணி ஜீவதர்சனம் பண்ணால் பஞ்சகோஷ விசாரம் ஜீவன் கர்த்தா பக்தத்தன்மேற்கே அது இல்லை இல்லை மாற்றி அமைக்கிறது இந்த விசாரம் பண்ணுறது அதற்கு மேல் பறை தரிசனம் பண்ணி மாயை விசாரணை அணிவசனியம் அது ஈஸ்வரக்கான சீரமாக இருக்குது பிரபஞ்சத்துக்கு ஆனும் அதுதான் ஆனாலும் மதுமித்தை இப்படி காரணம் அதற்கு மேல் சிவதரிசனம் பண்ணி இதற்கு ஐட்சானந்தரம் சுரபம் இது சிவதரிசனம் பண்ணுறது அதற்கு மேல் ஐக்கியம் கூட வேண்டும் ஐக்கியம் கூடும் போது நகை சுற்றி வரும் அதை நகை சுற்றி பின்னால் போட்டுக்கிட்டு தான் வரும் ஆகவே எந்த கிராமப்படிக்கு பெற்று விதமாக சொல்கிறேன் இந்த பத்து விதமான கிரமங்களை செய்தால் அன்றி அந்த ஆசையை நீங்கி நியாயம் அதாவது கிரமமாக புத்தி அடைய முடியாது அது அது அனுபவம் வராது இவ்வளோ வேலை இருக்கு இவ்வளோ வேலை இருக்கிறதாவது நம்ம பேசி சொல்லுங்க செய்யலாமா ஒன்றும் இல்லை அதிக லாபம்தான் ரெண்டாவது இதில் மனதின் காரியம் ஒழிய கிடையாது புறத்தே வந்து அவங்க மாதிரி கருமானுஸ்தானம் தொழில் செஞ்சிட்ருக்கலாம் சன்னியாசிக்குரிய தொழில் அது வேறு கரையத்தொழில் தொழில் வேறு சன்னியாசி வந்தாலும் போட மாட்டாங்க இல்லை சோறு வேறு போடுறாங்க எந்த மரத்தில் போடுவாங்க போட மாட்டாங்க சரி அது போகட்டும் மிச்சோடு சாப்பிடலாம் நாட்டுக்கு மிச்சம் போனாலே கிடைக்கும் உக்காந்து இந்த போடுவாங்களா அது அதுக்கு போகணும் அங்கே ராகுதிவாசி இருக்கும் ஏன் இந்த சேவை வந்துட்டு வேலைப்பா சாப்பிட்றதே இருப்பான் அங்கே போ போர் மாறணங்க அப்புறம் நமக்கு அந்த ஆகாரங்கள் ருசி இருக்காது எல்லாம் பசி போகிறதுக்கு தானே ருசி பார்க்கக்கூடாது தமணர் தவம் பண்ணுற காலத்தில் கைத்தட்டி போ பாத்திரங்களும் வச்சு சின்ன பையன் தானே ஏன்னா சோம்பேறி பையன் போடுறது சுவை போட்டு வரலாம் அது அவடு அப்படியே உட்காந்துப்பா ஜம் இருப்பாங்க அப்புறம் சித்தி அடைஞ்ச போகிறேன் சித்தியல் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சாங்க அப்போ பிச்சைக்கு போகிறது இந்த இது சாம்பு சமா பாடிக்கிட்டு அப்போ அகடிகள் சேர்ந்துக்கிட்டாங்க எல்லாம் போடுவாங்களா எல்லாத்தையும் ஒன்றா வாங்கிக்கிறது எல்லாத்தையும் பெட்டுறது எப்படி தயிர் மோர் ரசம் கூட்டு எல்லாம் பெட்டுறது பெட்டி இருக்கிறவர்கள் பங்குபட்டு கொடுத்துருவானா இவர்கள் பங்கெடுத்துவானா அப்படி சில காரணம் நடந்தான் அவருக்கு அப்புறம்தான் தம்பியெல்லாம் குடும்பத்தார் வந்தபோது தான் ஜாதி பரிசில் வந்துடுச்சா அதுக்கு முதல்ல அவள் வரல இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தானா என்ன விக்கை எல்லாம் ஒன்றா கலப்பை சாப்பிட்றது அப்படிதான் சில கால் இருந்த அப்புறம் பணம் சேர்ந்து ஆதரவு கொடுத்தோம் சொல்லி கொடுத்தா எனக்கு குரு சித்தியல் சொல்லி கொடுங்க ஒரு குரு யார் ஏன்னா குருவும் இல்லை சிஷிய சிஷியரும் இல்லை நான் அனாதே அப்படின்னாரு அப்படி என்ன அர்த்தம் பாரமார்த்து சொன்னால் சரி தான் பிரம்மத்துக்கு யார் குருவாக சித்திராது அது பின்னஸ்வரமாக இருக்கா அது உள்ளந்தான் ஆனால் சொன்னது ஆன்மீகம் அதுக்காக சொல்லுவாங்க போய் சொன்னதுனாலே அவருக்கு புத்திரை வந்து சொல்லுவாங்க கடிசாக புத்திரை வந்தது அப்படின்னு திட்டுவாங்க அப்புறம் அந்த அகாடிகளெல்லாம் கொடும்பக்கிட்ட எடுத்தாங்கண்ணா கொடும்பக்கட்டும் ஓழிங்க ஏன் எங்களுக்கு சிசி இல்லன்னு சொல்லிட்டாருல நானே அதாவது இருந்தோம் எல்லாரும் பட்சிகளும் சாப்பிட்டுத்தன் இல்லையா அப்படின்லாம் கிழிச்சு பண்ணலாம் கிழிஞ்சு போயிட்டாங்க அதோட சரி அவ்வளோதான் அப்புறம் உங்களுக்கு உட்காந்துக்கிட்டு கொள்கை பட்சி வச்சுக்கோங்க என்ன கொழிக்கணுங்க பணம் பணக்கார மடம் தான் ஆ சிறுனாங்களா பணக்கார மடம் எனக்கு ஏழை பணம் போயிடுச்சு இது சொல்லுதுன்னா அவர் சம பண்ணுற எந்த சுகாதாரமோ அல்லது வசதி வாய்போர் ராக்கிரி எதுவும் பார்க்கல என்ன கவனம் அங்கே போச்சு பச்சு தான் முக்கியம் பச்சை எடுத்து வந்துடுவானா மழையிலிருந்து கவனம் மீட்டு போயிடுவான் சமாதி நிலை அவர் கூடின பிறகு அதுவும் கந்தாசனம்னு சொல்லுவாங்க மேலே தெரியுது இல்லை கோயிலை தவம் பண்ணிடும் அதே இவங்க சுவாதீனம் பண்ணிக்கிட்டாங்க அப்படியே பார்த்தாக்கா கௌனிசர் ரெண்டு நாள் வந்துருக்கு போய் இருந்து ஆரம்பத்தில் போய் இருந்திருந்தான் கோயிலை பார்த்து வந்து பிச்சை எடுத்துடலாம் அப்புறம் அப்படி அவர் ஜென்மாந்திர வாசனைகள் தொடர்பு செஞ்சதுனால அவர் என்ன பேரன்பா கிடைச்சது ஆனந்தமாக கடைசி பேருக்கு இருந்தார் புத்துணோய் வந்து உடம்புக்கு எப்படி ஆத்மா கிடையாது அது என்ன புத்திணி வந்துச்சு உலக புகழே ஏற்பட்டது அவருக்கு அப்படி இல்லைன்னு வராமல் இல்லை அதெல்லாம் எதையும் பாடுபட்டது பலன் உண்டு அவ்வளோதான் அவருக்கு அவதி பரிஞ்சு பாடுபட்டால் அவதி படிந்தான் சுக்தி அனுபவித்தார் புகழும் எல்லாம் பெற்றார் எல்லாம் உண்டு கடைசியில் கோவந்தான் கெட்டிருந்தார் அவர் ஆடையெல்லாம் கிடையாது என்ன யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டானா அந்த சவம்பு காலத்தில் வே வேட்டு கட்டி அதெல்லாம் கிழிஞ்சு போச்சு கோமல கட்டிட்டு போகிறேன் அதுக்குள்ளே கிழிஞ்சு போயிடுவான் கிழிஞ்சு போனால் வேறு கோமலம் யார்கிட்டையும் கேட்குறதே இல்லை அந்த நூல் அதிலே நூல் எடுக்கிறது ஒரு முல்லை எடுத்து ஓட்டை போடுறது அதை கோத்து முடிச்சு போட்டு கட்டிக்கு வரேன் அது இந்த ஆடுமைகள் பசங்கெல்லாம் பார்த்துருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி அப்படி கேட்கும் எனக்கு வேண்டாம் தேவையில்லாத சேர்த்துக்கிறதுங்க போர் ஒரு கவனம் போகிறோம் அப்படிங்க அது ஒரு மனசம்பதி அப்படின்லாம் அவர் இருந்தாங்க பாத்திரங்கள் சொல்லியிருக்காங்க அடிப்படை ஷாபம் பண்ணியிருக்காரு அவர் இன்றைக்கி பாருங்க உலகம் போகிற அவருக்கு அவருடைய புகழும் இருக்குது அதனால் வர சொல்ல இப்போ நிறையா நடக்குது நிறைய உடல் இருக்குது அங்கே அதை சொல்லுவாங்க வந்து வந்தார் முட்டை முட்டையாக வச்சுருவாங்களாம் உட்கார பார்க்குறாங்கல்ல இவர் பார்த்தார்க்கா இந்த இடத்துக்கு இருப்படா வந்துவிட்டேன் அப்படின்னு பண்ணுறாரு இல்லை ஊழல் தான் எங்கே பொருள் இருக்காங்க ஊழல் இருக்க தான் செய்யும் இல்லாமல் இருக்காது அது அது அதுதான் மைண்ட் சாமர்த்தியம் அப்படிலாம் இருக்குது ஏ மார்க்கத்தில் ஒரு நாளில் போகலாம் முன் ஜென்மத்தில் செஞ்சிருந்தால் இவர் அமர மாதிரி சில காலம் பாடுபட்டும் சம்பாதிக்கலாம் ஆனால் வீணாக போகிறதில்ல சுகத்துக்காக தான் வாழ்கிறோம் லௌகிக வாழ்க்கையில் பாடுபடும் அல்ப சுகம் சிற்றின் மன்னு உடல் வேண்டும் ஒழுங்கு வேண்டிய அனைத்தும் என்பதற்கு உதாரணம் தெய்வம் பெண் கூட்டும் இரண்டாவை போர் சொல்லப்பட்ட மிக்க தெய்வம் அடவார்கள் தன்மா தன்மம் இனி பலன்கள் வேறு வேறு உழவாமென்றே தொக்க உள மதுவாக்கும் பிறப்பையாக்கும் தொடர்பினைவே துணிந்தையாக்கும் தக்க பொருடைய நீக்கும் தவத்தார் சிவம் வந்து சாரும் இரட்டைகள் அர்த்தம் துக்க சுகம் ஆசை வெறுப்பு என்று சொல்லக்கூடிய கூட்டம் இப்படி சேர்ந்திருக்கிறது துவங்கிவங்கள் இரண்டு அவை போல் சொல்லப்பட்ட எத்தனையோ இருக்கு மிக்க தெய்வ மடவார்கள் மேன்மை பொருந்திய மேலுவங்களில் உள்ள பெண்கள் அது சம்பாதிக்கிறதுக்கு என்ன தர்மம் அதர்மம் புண்ணிபாவங்கள் அதனால் வரக்கூடியதின் மெய் பலன்கள் உண்மையான பலன்கள் வரும் வேறு வேறு உழவாம் அன்றையன்று ஆசை இப்படி அத்தியும் சொல்லப்படுகிற தோல்வங்கள் தொக்க உளம் அதுவாக்கும் அதெல்லாம் உள்ளத்தில் ஆசைகளை அதிகப்படுத்தும் அதான் என்ன பயன் பிறப்பை ஆக்கும் பிறப்பை உண்டாக்கும் அப்படிப்பட்ட தொடர்பு எனவே துணிந்து என்று அந்த தொடர்பை ஆக்கும் தொடர்பு உண்டாக்குறதே அதை தக்க பொரு உயிர் சார்பு நீக்கும் அதெல்லாம் பொருட்சார்பாக பரணமடையும் நீக்குவதில் என்ன பண்ணும் தவத்தார்பால் சிவம் வந்து சாரும் காணியும் எவர் நீக்கிறார்களோ அதை தவத்தை விடவர்களுக்கு அந்த சிவம் என்று சொல்லக்கூடிய பிரம்மஸ்வரூப தரிசனம் கிடைக்கும் பிரம்மாவர்கள் நீக்கி அந்த சுரூபத்தை அடையணும் இரட்டைகளை நீக்கி ஒற்றை ஒன்று பிடிக்கணும் ஒன்றையை பிடிக்கிறதுனாலே சிவன் சொல்லக்கூடிய அவருக்கு அனுபவத்தில் வரும் என்று சொன்னார் அனுபவமாம் சிவம் நிரம்புமே உணர்வ தண்டின் மீது நின்ற நாரனை துணிக்குதல் போல் விரும்பிற வகைப்பற்றையும் துறந்து இருளை வீட்ட வேண்டியவற்றேன்றி வரும் வர ஒரு அணும் வீடும் வேறறிய வார்த்தை மாத்திரத்தியாம் பெறவேதில் வாப்பாட்டுக்கணும் வெறும் பெருவைகளில் அங்கே வாப்பாட்டுக்கைராக தெய்வம் ராபாட்டில் வாசனைகள் ஒழிக்கணும் என்று முன்பாளர்கள் சொன்னார் அதற்கு யோக மார்க்கம் விசார மார்க்கம் மார்க்கங்கள் இப்போ நாம் செய்கிறது விசார மார்க்கம் அஷ்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடியது தான் யோக மார்க்கம் அடையாள மார்க்கம் இருக்குது அந்த அஷ்டாங்க யோகம் தான் பரவலாக சொல்லுவார்கள் ஆனால் அதை கடைப்பிடிக்க போட்டவர்கள் ரொம்ப கம்மி தான் விசாரமார்க்க தான் போட்டால் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் அதுக்கு குரு வாக்கியப்படி செய்யணும் உடல் இடம் கொடுக்கணும் நேரம் இருக்கணும் இதெல்லாம் செய்யணும் அது சிவன மண்ணெலாம் அதிகம் பண்ண மாட்டாங்க சாதனை தான் முக்கியம் இந்த விசாரமாகக்கு சிவன மனம்தான் பிரதானம் இதுக்கு வயசோ உடல்நிலையோ ஒன்றும் தேவையில்லை எப்படி இருக்கிறதோடு இருக்கலாம் குடும்பமாக பாடம் கேட்க வேண்டிய சந்தேகம் தெரிஞ்சுக்க வேண்டியதான் அதான் இங்கே சிவன பிரதானம் சிவன மனம் பிரதானமாக யாரும் எப்போ ஒன்றும் செஞ்சுக்கலாம் அதற்கு ஆசனையாக வேண்டியது இது ஆசனையும் கூட தேவையில்லை படித்துக்கிட்டு கூட விசாரம் நடந்து போயிட்டு செய்யலாம் இது இந்த மாதிரி சுலபமானது தான் அதனால சிரமணமான தீவிரம் அப்படி செய்கிறதுனால வாசனைகள் போகணும்னா வாசனைகள் போகிறதுக்கு இந்திரியங்களை அடக்கணும் அதை இற இறந்து போகணுங்கிறார் செயல்படாமல் எந்திரியங்கள் செயல்படாமல் இருக்கமெல்லாம் அது மனதில் உள்ள ஆசைகளை போக்கணும் ஆசைகளை போக்கிறதுக்கு வழி என்ன என்பதை பற்றி சொன்னார் வாழையினது மட்டை மட்டைக்கட்கெல்லாம் உள்ளே சேஷமாயிருக்கின்ற தண்ணினை எடுத்தல் போல் ஒருவன் அனுபவமாய் மாயா காரிய காரணங்களுக்கெல்லாம் சேஷமாய் உள்ளீடாய் விளங்கா நின்ற சிவத்தினை அருதிலே எங்கும் பரிபூர்ணமாகிய பரஞ்சானும் அதான் பரஞ்சானும் அந்த வாழைத்தள்ளின் மேலே பொறிந்து நின்ற மட்டைகள் அனைத்தையினையும் ஒவ்வொன்றாக நீக்குதல் போல தம்மால் விரும்பப்பட்ட உள்பற்று புறப்பற்றாகிய இருவகை பட்டினையும் தொடர்ந்து அஞ்ஞானவர்களை கடுத்தலே மோட்சம் அவனும் பங்கம் பண்ணணும் இந்த பரிஞானத்தையும் மோட்சத்தையும் அன்றி வார்த்தை மாத்திரத்தால் பெறவரும் பரிஞானத்தினையும் மோட்சத்தினையும் வேறே நாம் அறிகிறேன் என்றவாறு வார்த்தை மாத்திரத்தால் பெறவரும் ஞானம் மோட்சம் என்றது சர்வத்தியம் ரோம் என்று அறியாதிருந்ததே அஞ்ஞானம் என்றும் சர்வத்தியம் ரோம் என்று அறிந்ததே ஞானம் என்றும் இங்கனும் அறிந்த அஞ்ஞானம் பெரும் என்றும் கூறிக்கொண்டிருக்கலை இது விசார்க்கிறவங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை உண்டாகது கேட்டது உண்டு விசாரம் போயிடுது அஞ்சலும் போகுது ஒரு ஞானம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க மிக சுலபம் இதை தேவையான சுலமானது வேற வழி கிடையாங்க சமநிலை சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னா அதெல்லாம் யோகமா சொல்லவர்கள விசாரமானது கிடையாது அப்படின்னு சமாளம் சொல்லுவாரு அது இதான் இங்க கண்டிக்கிறார் சாஸ்திரங்கள் சொல்லிதான் இருக்கு சொன்னாலும்ட அவர்களுக்கு இந்த சர்வத்தையும் அறிந்ததே நல்லம் என்றும் இங்கனும் அறிந்த போதே அஞ்சலம் தொழிலும் என்றும் கூறிக்கொண்டிருத்தலை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கிடையாது என்று மறுக்கிறார் புறப்பற்று அப்படிங்கிறது உயிர் சார்பு பொருட்சார்பு என்று சொல்லக்கூடிய ரெண்டு பிரிவுடைய ஒரு பற்று இதாக மக்கள் சுற்றத்தார் இதெல்லாம் உயிர் சார்புன்னு பேர் பொருட்சு எல்லாம் சொத்து சேவ சொத்துக்கள் நல்ல வேலைக்கார அடிமைகள் இதெல்லாம் பொருள் சார்புன்னு அப்படின்னு வாசனைகள் அது வாசனைகள் தேக வாசனை லோக்வாசனை சாஸ்திர வாசனை இளம்பம் கர்வம் முதலி அசுவ இதெல்லாம் அகப்பட்டு அப்புறம் சரி தென்னான் எனதுங்கிறது அகப்பட்டு செய்கிறோம் அப்படிப்பட்ட அகப்பற்றி போக்கணும்னா உங்களை புறப்பட்டு மீட்டணும் அப்புறம் அகப்பட்ட போக்கணும்னு சாஸ்திரம் கொண்டு போகிறார் வாதங்கள் இன்னும் நிறையா இருக்கும் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு மேலே வாதங்கள் தான் செய்கிறார் சார்புறப்பற்றும் இடைதான் கடையுடற்பற்றும் விரிகரணங்களாகும் உட்பற்றும் என திருவிதம் விளங்கிடுமே திருவித தினையும் காத்திரங்கரணம் ஒரு புறப்பற்றும் என விரண்டாக மதிப்பறம் சொல்றார் என்பது உயிர் சார்போ பொருள் இருவகை சார்பாகிய ஒரு புறப்பட்டெனவும் ரெள்ளுஞ்சு புறப்பட்டு இடைப்பற்றாகிய கடையாகிய உள்பட்டு எனவும் சில சாஸ்திரங்களில் மூன்றாக பிரிப்பது உண்டு அதை அடிப்படையாக இவரும் சொல்ற உடற்பட்டு உண்டு இடைப்பற்றுன்னு பெயர் விரிந்த கரணங்களாகிய உள்பட்டு எனவும் கருணங்கள் அந்த கரணத்தை பல வாசனைகள் எல்லாம் உள்பட்டும் சொல்லப்படும் இங்க பற்றுக்கள் மூன்று விதமாய் விளங்கானிருக்கும் இம்மூவகை பட்டினையும் காயத்துடனே கரணத்தை சேர்த்து ஒன்றாக கொண்டு உட்பட்டெனவும் வேகத்தை நான் என்று சொல்லக்கூடிய பற்றும் அந்த கரணத்தில் இருக்கின்ற வாசனைகளும் இதெல்லாம் சேர்த்து உட்பட்டன சொல்லதுண்டு இங்கு நம் புறப்பட்டெனவும் அந்த முறைமையே துறவினையும் உட்டுறவெனவும் புறத்துறவெனவும் இரண்டாக கருதி சொல்வர் பெரியவர் என்றவாறு காயத்தோடு கரணம் ஒற்றுமையாகலன் காத்திரம் கரணம் சேர்த்தி என்றார் இரண்டாக மதிப்பர் என்றதை கூட்டுகற்றுக்கள் திருவிதமாய் விளங்குவேன் என்பதற்கு உதாரணம் சமயாச்சாரம் நான் மட்டும் தன் உள்ள சொல்லல எனக்கு ஆதாரமாக சமயாச்சாரம் இருக்கும் நிற்பேன் குத்திரமணியாள சுற்றுப்பற்று நீக்கி இத்திரன் மல உடம்பாம் இடை சுற்றப்பற்றும் விட்டே ஒத்து ஏறி பாச கரண உச்சுற்றும் போய்த்து தத்துவமாயிருத்தல் தவத்தவர் சரிதை புத்திரர் முலையால் ஆதி புறச்சுற்று கூச்சான் நீக்கி இத்திரன் மல உடம்பாம் இடை சுற்றப்பற்றுமிட்டேன் இது மல உடம்பு அதாவது மலமூட்டை என்ன சொல்வார்கள் ஏன்னா ஐந்து இந்திரியங்கள் மூலமாக ஐந்து துவாரங்கள் மூலம் மழவடிக்கொண்டார் மலஞ்சோரும் என்பது வாயுக்குள்ளிலை அதனால மல உடம்பம் இடை சுற்ற பற்று விட்டு ஒத்து உயிர் விடாத பாச உயிரோட அதாவது ஜீவனோட சம்பந்தப்பட்டு இருக்கின்ற பாசம் பந்தங்களுடைய கரண கூட்டு சுற்றும் மந்த கருணத்தோடு சேர்ந்து அந்த குற்றும் ஓய்த்து விசாரத்தினாலே போக்கி தத்துவமாக இருத்தல் உண்மை சுரமாக பலம் சுலபமாக இருத்தல் தான் தவத்தவர் சரிதை ஐயா இதுதான் தவம் செய்யக்கூடியவருடைய சரித்திரம் இப்படி அபியாசம் பண்ணுறது தான் அவர்களுக்கு சுதர்மம் ஆகவே இப்படி சமயாச்சாரத்திலேயும் பிரமணம் இருக்கு என்பதை காட்டுகிறோம் இருவகை பாட்டில் ஒரு எனப்படி புறப்பட்டதேனும் ஒருதலரும் யவனமா பெயர் உரியர் வேறொன்றுமில் கொடியும் தருநிலை மலர் காயனின் அகப்பற்றில் தவறு புறப்பற்றையும் தனவார் மருவி நோமகுதோர் ஒருவர் வேறென்றீர் மலர் கொடி வாளுவகையே என்பது உட்பற்று புறப்பற்றாகிய இழிவகை பற்றுக்களும் இல்லாத ஒரு புருஷனை ஞானி என்று சொல்லப்படுமானால் புறப்பட்டாயினும் நீங்குதல் இல்லாதாரும் எந்த முறைவையால் அந்த ஞானி என்னும் பெயருக்கு உரியராவார் சொல் மாத்திரம்தான் வணக்கம் ஆனால் புறப்பட்டு இருக்க அகப்பற்றை ஒழித்தோல் ஞானிகள் அலறோ என்னேன் அப்படி இழத்திருந்து கொண்ட ஞானம் என்று கேட்டார் ஒரு வேறாயினும் இல்லாத கொடியும் இலை மொலர் காய்களை தருமானால் அகப்பட்டு இல்லாத தவத்தோர் புறப்பட்டினை விட்டு நீங்க வேறே இல்லை அந்த கொடி இதெல்லாம் பலன் தருமா தருமா தராதுன்னு அர்த்தம் ஆனால் புறப்பட்டு இருக்க அகப்பற்று ஒளித்தோர் இல்லையோ எனில் மாதிரி இல்லையே சில பேர் என்று கேட்டால் புறப்பட்டு இருக்க அகப்பற்று ஒளிதலை ஓரொருவர் அடைந்தார் ஆயினும் சொல்ல உடன்பாடுதான் இருந்தாலும் வேரனை அன்று அறுக்கப்பட்ட மலர்கொழி சிறிதுபோது வாடாதிருக்கும் முறைமை போல் அகப்பற்று ஒழித்தோர்க்கும் புறப்பற்று சில